وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد با اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في بيوت اذن الله ان ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدب والآصال وقال النبي صلى الله عليه وسلم اذا رايتم رجلا يعتاد المسجد فشهذوا له بالايمان وقال النبي صلى الله عليه وسلم ايضا بشروا المشائين في الظلم الى المساجد بالنور التام يوم القيامه او كما قال عليه الصلاه والسلام الا ورش ارلالنم நிகரட்ட அன்புடையமாக அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு நேரான நல் வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் வசூல்மார்கள் தீர்க்கதர்ஷிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயர்ணுமினிய அரசூல உள்ளாகி செல்லாகு அழைக அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை மீதும் அல்லாஹாவின் சமாதானமும் அலமது சமீப காலங்களில் நாம் பார்க்கலாம் உலகத்தில் எந்த நாட்டில் எந்த வகையான ஒரு பிரச்சினையை வந்துவிட்டாலும் அந்த நாட்டுடைய தலைநகரத்தில் ஒரு முக்கியமான இடத்தை தெரிவு செய்து அங்கே மக்கள் ஒன்று கூடுவார்கள் ஆண்களும் கூடுவார்கள் பெண்களும் கூடுவார்கள் அந்த இடத்தில்தான் அவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களை செய்வார்கள் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை முன்வைப்பார்கள் இன்னும் சிலர்கள் அதே இடங்களில் தான் கூத்து கும்பாளங்கள் களியாட்டங்கள் என்று அடிக்கடி நாம் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்ட சதுக்கம் இருக்கின்றது இந்தியாவை என்று சொல்லக்கூடிய ஒரு சதுக்கம் அமெரிக்காவுடைய வாஷிங்டன் டிசி லொயிட் ஹவுஸ் பக்கத்துல மிக நீண்ட பெரிய ஒரு மைதானம் இருக்குது மக்கள் அங்கே ஒன்று கூடுவார்கள் இப்படி நாம் பார்க்கலாம் உலகத்தில் உள்ள அநேகமானவர்கள் அவர்கள் மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி எல்லோரும் சேருவதற்கு இலகுவான சில ததுக்கங்களையும் சில முக்கியமான இடங்களையும் தெரிவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த இடங்களில் அநேகமாக அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதோடு மட்டுமல்ல ஆடல்கள் பாடல்கள் கூத்துக்கள் கும்மலங்கள் கலியாட்டங்கள் நடந்தேறுவதை நாம் பார்க்கலாம் ஆனால் முகமது முழு உலகளாவிய முஸ்லீம்களை ஒன்று சேர்க்கக்கூடிய இடமாக அல்லாஹுடைய ஆலவயமாகிய மசிதை அவர்கள் தெரிவு செய்தார்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அவர்கள் அந்தந்த ஊரிலே உள்ள அல்லாஹுடைய வீடாகிய மஸ்ஜிதில் ஒன்று சேர வேண்டும் வெறும் ஜுமாவுடைய கொள்கைக்காக வேண்டி மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் நடக்கக்கூடிய அந்த தொழுகையில் அவர்கள் ஒன்று சேர வேண்டும் ஏன் நம்பி அவர்கள் மஸ்ஜிதிலே மக்களை ஒன்று சேர்த்தார்கள் மஸ்ஜித் என்பது அல்லாஹுடைய வீடு உலகத்தில் உள்ள இடங்களில் அல்லாவுக்கு மிக விருப்பமான இடம் அல்லாஹுடைய பள்ளி வாசல்கள் அவர்களுடைய பதிவு செய்திருக்கிறார்கள் பிலாதி உலகத்திலே உள்ள இடங்களில் ஊர்களில் அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான ஊரும் இடமும் அவனுடைய வீடுகள் மசிதுகள் அமைந்திருக்க இடம் வேறொரு பள்ளி வாசல்கள் யாரு அலங்காரம் செய்வார்களோ வணக்கங்களின் மூலமாக ஐவாதத்துகளின் மூலமாக அவர்கள் என்னுடைய பள்ளிக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் தள்ளம் எல்லா மக்களையும் மஸ்ஜிதுடன் இணைத்தார்கள் ஏன் அந்த மித் ஒரு புனிதமான இடம் அப்பழுக்கற்ற இடம் பரிசுத்தமான தூய்மையான இடம் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தலைமை அல்லாஹ் அல்லாஹ் என்று உச்சரிக்கப்படக்கூடிய இடம் நாங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு துலுகைக்கு முன்னால ஓதாவது தப்பி தஹரீமா கத்தியதிலிருந்து சலாம் கொடுக்குகின்ற வரைக்கும் இத்தனை தலைமை அல்லாஹோ அஸ்பர் அல்லாஹோ அஸ்பர் என்று அல்லாஹுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ரொகுிலிருந்து எறும்போது அங்கேயும் அரப்பியல் அங்கேயும் சுபஹான் அரப்பியல் அல்லாஹுடைய ஒவ்வொரு அது மாத்திரமல்ல அல்லாஹுடைய மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் காலையிலே ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்கள் அடுத்த நாள் காலையிலே வரைக்கும் இருப்பார்கள் மலக்குமார்களுடைய சொகபத் மலக்குமார்களுடைய தோழமை அல்லாஹுடைய பெயர் அல்லாஹுடைய நாமம் அங்கே உச்சரிக்கப்படுகின்றது குரானிலையும் அல்லாஹ் கூறுகின்றான் மு பில்ஹூ ஆல் அல்லாவுடைய வீடுகள் அமல்களை கொண்டு வணக்கங்களை கொண்டு அது உயர்த்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டான் வயதுக்கர அங்கே அவனுடைய பெயரை மாத்திரம் தான் உச்சரிக்கப்படும் அல்லாஹுடைய உயிர்வுகளும் அவனுடைய மாண்புகளும் அங்கே சொல்லப்படும் காலையிலேயும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அந்த அல்லாஹுவை திகிரி செய்து கொண்டே இருப்பார்கள் அவனை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அதனால் அல்லாஹுடைய பெயர் உச்சரிக்கப்படக்கூடிய இடம் மஸ்ஜித் எல்லா கட்டங்களிலேயும் வீட்டுடன் இணைத்தார்கள் நான் எதை சொல்ல வருகின்றேன் என்றால் பார்க்கலாம் நம்முடைய சகோதரர்கள் சிறர் நினைக்கிறார்கள் சொல்கை தானே சொல்லுவிட்டாலும் பரவாயில்லை கிடைக்கதோ நம்முடைய வீட்டுல நம்முடைய காரியாலயங்கள் எங்கெங்க வசதிப்படுதோ அங்கே போதும் பள்ளிக்கு போகணும் என்ற தேவை இல்லை என்ற சிந்தனையில் ஒரு சிலர் இருப்பதையும் நாம் பார்க்கலாம் மசிதை நம்மை தூரமாக்குவதற்கு முயற்சி செய்கின்றான் இணைத்தார்கள் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு மறுக்க ஒரு தலைமை கீழமாக இருந்தது நவியர்கள் ஈடுபடுவார்கள் நபியவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் நபியுடைய பல்கலைக்கழகம் அறிவாளிகள் வெளியானார்கள் நான்கு இமாம் இமாம் அபு ஹனீபா இமாம் இவர்கள் எல்லாரும் அநேகமான நேரங்களை அந்த அளித்தார்கள் பழைய அந்த பார்த்தீங்க ஒவ்வொரு இமாம்களுடைய பெயரில் தனி வாசல் பாபு பாபுல் இமாம் ரஹ வருவாங்க கல்வி நடவடிக்கைகள் இவர்கள் இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய போதனைகள் நடக்கும் மேல பெரியார்களே சகோதரர்களே அது கல்வி நடவடிக்கையாக இருக்கலாம் மக்கள்கள் பத்தியில வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் அது இருக்கலாம் அதையும் நபி அவர்கள் மசிதிலே வைத்து சீர்த்தார்கள் வைத்து செய்தார்கள் மிக முக்கியமான அவர்கள் பதவியேற்றது வைத்து அபூபக்கர் அவர்களுடைய அந்த மஸ்ஜித் நபில வைத்து நடத்துகின்றது நபி அவர்களுடைய வீடு அநேகமான தூதுவர்களுக்கு தெரியாது நபியுடைய நபியுடைய வீட்டுடைய டோர் நம்பர் என்ன யாருக்கும் தெரியாது ஏன் வரக்கூடிய அதாவது தூதுவர்களாக இருக்கலாம் முதல் பெரியவர் வரைக்கும் அனைவர்களையும் நபி அவர்கள் மஸ்ஜித் வைத்து தான் சந்திப்பார்கள் இன்று வரைக்கும் நீங்க போனா ஒம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போனா பாப்பீங்க மஸ்ஜித் நபியில அந்த வைக்காபட் பகுதியில ஒரு ஒன்பது பனிரண்டு விசேஷமான தூண் இருக்குது அந்த ஒரு அந்த தூண்கள் நீங்க மேல பாப்பீங்கக்கூடியவர்களை வரவேற்பார்கள் ஆனால் துரதிருஷ்டவசம் என்றால் பிற்காலத்தில் வந்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளை தனித்தடி இடமாக பேச மென்றால் அது வெறும் தொழுகைக்குரிய இடம் வெறும் வளர்க்கத்திற்குரிய இடம் வெறும் இடம் என்று பிரித்து விட்டதனால மசிதாசம் மசித்துக்கு வந்து போவதி எண்ணிக்கை குறைந்து கொண்டு செல்கின்றது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாங்களை நல்ல முறையில் விளங்கணும் உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது ஒரு வைத்தியர் நடந்து கொண்டு போறாரு எனக்கு இந்த என்ன சொல்வாரு நாளைக்கு நீங்க என்னுடைய கிளினிக் வாங்க அல்லது நாளைக்கு நீங்க என்னுடைய படிப்பதற்குரிய தொழில் முயற்சிகள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் நடத்தது விளையாட்டு அதுதானத்தில் நடக்கிறது ஆன்மீக துறையில் நம்முடைய உள்ளம் பண்பட வேண்டும் உள்ளம் சுத்தமடைய வேண்டும் என்றால் அதற்குத்தான் அல்லா மர்ஜிதை आपसे भी तरफ कर रहा हूँ மதீனாவுக்கு வந்த உடனேயே அவர்களுக்கு குந்துவதற்கு வீடு மனைவி மார்களை தங்க வைப்பதற்கு ஒரு குடிசை கூட அவர்களுடைய தங்கிக் கொண்டு நபி அவர்கள் முதலாவது செய்த வேலை என்ன மஸித பள்ளியை கட்ட அத்திவாரம் போட்டார்கள் மஸ்தல் அந்த விசேஷமான தன்மைகள் இருந்தது அதிகமாக பள்ளியிலே தங்கியிருப்பார்கள் அவர்கள் சுத்தத்தை விரும்புவார்கள் அதனால் அல்லாஹ் அவர்களை பாராட்டுகின்றான் அந்த மசிதில் நின்று துருவிப்பது தான் உங்களுக்கு மிகவும் பொருத்தமானது ரொம்பவும் தகுதியாக அங்கே சில ஆண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பரிசுத்தத்தை விரும்புகின்றார்கள் கருத்து சுத்தம் இரண்டு விதம் ஒன்று வெளிரங்கமான உடலுடைய உடையுடைய சுத்தம் இரண்டாவது முறையில் உள்ள நம்முடைய உழை உள்ளத்தை சுத்தப்படுத்துவது அந்த இரண்டு தந்தைகளும் இருந்தன இருந்து கொண்டு அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அதனால தான் அவர்களை அல்லாஹ் கையாம நாள் வரைக்கும் கொரான்ல பாராட்டி கூடியிருக்கின்றான் மேலான பேச்சுக்கள் அல்லது சப்தங்கள் அது ரொம்ப பயங்கரமானது நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய காட்சிகள் இப்படி பார்த்தோம் என்றால் நம்முடைய வீடுகளுக்கு மத்திய வெளியுள்ள அந்த பயங்கரமான சூழலில் நாம் நம்மை பாதுகாக்க நம்முடைய உள்ளம் பண்பட வேண்டும் நம்முடைய உள்ளம் தூய்மை அடைய வேண்டும் என்றால் அதற்கு தான் அல்லாஹூ ஒவ்வொரு ஊர்களிலேயும் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் தொடர்பு நாங்கள் சாதாரணமாக நினைக்க கூடாது அதை அர்த்தமாக கருதிவிடக் கூடாது மசித்துடன் தொடர்பு வைத்திருக்கிறார் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய حديث صفعة يضلهم الله في ظله يوم لا ظل دل إلا ظله قياما على عند نيللهم إلا هذا الله ونوريا نيلل المعسل هل فرخلتكا إلى الكرفان عند هل فرخل الأرور وجل قلبه معلق بالمساجد உள்ளம் மஜித்துடன் தொடர்ப்பட்டிருக்குமோ அல்லாவுடைய மாளிகையுடன் சம்பந்தப்பட்டிருக்குமோ அவருக்கு ஆட்சிக்கு அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார் நீங்க அவரை பார்த்தீங்கன்னா தான் அவருக்கு ஈமான் இருப்பதாக சாட்சி சொல்லுங்கள் ஈமான் உள்ளவர் அடிக்கடி மசித்துக்கு வருவார் மஸிதிலே அமருவார் மசிதரை அங்கே சக்கீனஸ் அங்கே அமைதி அங்கே உள்ளத்திற்கு ஒரு சாந்தி கிடைக்கின்றது அதனால ரசோல்லாஹை செல்லம் சகாபாக்களை மட்டுமல்ல கூட்டங்களை கூட மலைய வந்து தங்க வைத்தார்கள் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ரமதானுடைய மாதத்தில் அவர்கள் தாய்ப்புலிருந்து வருகின்றார்கள் நபி அவர்களை சந்திக்க நபி எங்களை தெரியும் நாங்கள் நினைக்கிறது என்ன மசித நபவியில் அந்நியவர்கள் வரக்கூடாது வேறு விஷயம் ஆனால் நபி அவர்கள் சில கட்டங்களில் அந்நியவர்களை பள்ளிவாசல தங்க வைத்தாங்க மசிதில் தங்க வைத்தாங்க கூட்டத்தை தங்க வைத்துவிட்டு என்ன சொன்னாங்க லீய கூன அறக்கலி இவர்களை நான் மஸ்ஜித் தங்க வைத்ததனுடைய காரணம் மஸ்ஜி இருந்த அவர்களுடைய உள்ளங்கள் மிருதுவாகும் அவர்களுடைய தங்க வைத்தேன் அதே மாதத்தில் சில நாட்கள் கழிந்து உடனடியாக அவர்களை சிராத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த ரமதானுடைய நோன்பையும் பிடித்ததாக வரலாறு கூறுகின்றது புகாரிதவாரித்துடைய தலைவர் அவரை கூறு என்னுடைய கைகளை அவிழ்த்து விடுங்க எனக்கு கிணற்ற காட்டி கிணற்றை குடித்துக் கொண்டு வந்து நபிக்கு முன்னாலை சொல்லி ஏற்றுக் கொள்கின்றார் மீதான பெரியார் கலேஷாவே நாம் ஆழமாக ஆராயும் பெரும் பெரும் தலைவர்களை மாற்று மதத்தவர்களில் இஸ்லாத்து இஸ்லாமியர்களுடைய பாடத்தை அமைத்திருக்கிறாங்க கைதிகளை நபி அவங்க மத்தியத்தில் கட்டி வைப்பாங்க கடனாளிகளை மத்தியத்தில் கட்டி ாங்க ஏன் மிதுடைய சூழல் அது புனிதமான சூலல் அது பரிசுத்தமான சூலல் அதன் மூலம் இவன் திருந்தலாம் இவன் நல்லவனாக மாறலாம் இவனுக்கு சோபுடைய பாக்கியம் கிடைக்கும் என்பதனால கொண்டு வந்து பள்ளியில் தங்க வைத்து அவர்களுடைய கல்புல மாற்றம் வந்தது என்றும் கொஞ்ச நேரம் கொடுத்து விட்டோம் என்றால் எங்கு ஏன் இலகுவாக ஆகாது எங்காது எங்கு பயம் ஏன் வராது பெரியார்களே கனவான் கணேஷ் சொல்ல வாரம் ஒரு சிலர் மஜித்துக்கு வாராங்க கடைசி நேரத்தில் வாரது வந்து தலாம் கொடுத்து முடியல எழும்பி ஓடுவாங்க கூட்டுதுவா இருக்குதா இல்லையா அது தனியான பிரச்சனை ஆனால் தொழுகைக்கு பின்னால எவ்வளவு ஓத வேண்டியது சிக்கல்கள் எல்லா பள்ளிகள் அவர்கள் தொங்கிவிட்டிருக்கின்றார்கள் காலம் போக போக நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் வருவதும் கடைசி நேரத்தில் தலாம் கொடுத்த உடலே இழந்து ஓடுகின்றோம் சிக்கல்கள் எவ்வாறு நம்முடைய உள்ள உள்ளத்தில் கடினமான தந்தைகள் செல்லும் மேலான பெரியார்களே சகோக்கரே அதனால் அல்லாஹுடைய பள்ளியுடன் பார்க்கலாம் நம்முடைய சில நண்பர்கள் ஒரு தொழுகை கூட கலாவாக்க கூடாது நான் தொழுதிடுவேன் அவர் அவருடைய வீட்டில் அல்லது அவருடைய வேலை தரங்கள்ல அவர் டிவியில் பார்த்துக் கொண்டிருப்பார் விளையாட்டை பார்ப்பார் மாறிடும் சதாயமாக மாதாரின் தோறும் ஏன் சாதிக்க முடிய மற்றவர்களை போன்று நம்முடைய வணக்கங்களும்டங்காக மாறிவிட்டது சம்பிரதாயமாக மாறிவிட்டது வணக்கங்களுக்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு ஐந்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருந்துவிட்டு இப்போது பாருங்க அந்த தொழுகையில் உள்ள உள்ளம் அந்த தொழுகையில் உள்ள யதார்த்தம் அந்த தொழுகையில் உள்ள உண்மையிலேயே நாம் விளங்கிக் கொள்ளலாம் பெரியார்களே சகோதரர்களே அதனால் எதங்களில் சகாபாக்களை உற்சாகப்படுத்தினாங்க ஏன் இவங்க மத்தியும் சொல்கைகளை மத்தியிலேயே சொல்லணும் அதையும் ஆரம்ப ஜமாத்திலேயே சொல்லணும் இன்னும் ஒரு கசப்பான உண்மை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு சகோதரர்கள் அவங்க இருக்கிற இடத்துல யாராவது ஆலி நாங்கள் இங்கே ஜமாத்திருவோம் ஆனால் நடக்கூடிய அந்த முதல் ஜமாத்து நன்மையை ஆயத்தங்களுக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது சொன்னாங்க நீங்க பள்ளிவாசல் மசிதற்கு எடுத்துக்கொண்டு நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுது ஒரு நன்மை எழுதப்படுது அவருக்கு கிடைக்கிற மாதிரி இந்த மனிதருக்கு கிடைக்குது ஒளி கிடைக்கும் வெளிச்சல் கிடைக்கும் நீங்க அவருக்கு நன்மாராயம் சொல்லுங்க பிரியார் கலேஷா ஓர்களே அதற்கு பின்னால மத்தியத்துக்கு வாராரு முதல் சப்படை தொழிலா இவ்வளவு நண்பர் அவர் இமாம் வளத் என்று கூறுகின்றார் இவர் ஆணின் சொல்லக்கூடிய நேரத்தில் மலக்குமார்களும் அவருடைய ஆணினுடன் இவருடைய ஆணின் சேர்ந்து விட்டது என்றால் இவருடைய முழு பாபமும் மன்னிக்கப்பட்டு இவர் பள்ளிக்கு வந்து தொழுகை எதிர்பார்க்கிறார் சொன்னாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் வெறும் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இல்லை யவும் இல்ல தொழுகையுடைய நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அவருக்கு தொழுக நன்மை கிடைக்கும் மேலான தெரியார்களே சகோர்களே நாங்க வீடுகள்ல தொழுகிறதுனால நம்முடைய ஆபீஸ்களில் தொழுகிறதுனால நம்முடைய வேலை தளங்கள்ல நம்முடைய அலைகளில் தொழுகிறதுனால வெறும் ஒரு நன்மையா நாங்கள் இழந்து விடுகின்றோம் பள்ளிவாசலுக்கு நடந்து வாற நன்மை இருக்கிறவாறு நன்மை முதல் சப்பட நன்மை மறக்குமார்களுடைய ஆமீனால கிடைக்கிற நன்மை இப்படி எத்தனையோ நன்மைகளை நாம் இழந்து விடுகின்றோம் மேலான பெரியார்களே சகோதரர்களே எந்த அளவுக்கு என்றால் முகமது ரசூத்துக்கு மட்டுமல்ல ஏதாவது சிக்கல் வந்து விட்டது வேகமாக வீசுகின்றது புயல் வேகமாக அடிக்கடி நோக்கி வருவார்கள் எந்த சிக்கலான வீடியோ வந்தாலும் மஸ்ஜி பக்கம் தொழிலையின் பக்கம் அவர்கள் விளைவார்கள் இணைத்தார்கள் எந்த அளவுக்கு நாம் உடைய தெரியும் பயணம் முழு முஸ்லிம்களுடைய வரலாறு மிக முக்கியமான பயணம் அந்த பயணத்தில் நம்முடைய ஒரு மலைக்கு நபியவர்களை வர சொல்லி அங்கிருந்து வானத்திற்கு அல்லா நபி அவர்களை அழைத்திருக்கலாம் ஆனால் என்ன செய்தார் அல்லா சுபாபி மஸ்திது அது பெரும் பூமியில் உள்ள பயணம் ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான் இந்த பொக்கியமான பயணம் இதை மஸ்தி ஹரத்திலிருந்தும் செல்ல வேண்டும் மஸ்தி அக்சாவில் தொடர்ந்துவிட்டு வரணும் மஸ்திது ஹரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஜெருசலத்தை வந்தடைந்து அங்கிருந்து தான் வானலோகத்திற்கு செல்கின்றார்கள் ஏன் புனிதமான ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் அதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அந்த பயணம் இன்னும் நல்லதாக அமையும் அது சிறப்பானதாக அமையும் என்பதனால பெரியார்களே அன்பிற்குரிய கனவான ஒரு நாள் ஜும்மா வருகின்றோம் சேர்ந்து விட்டால் கடமை முடிந்து விடுவதாக நினைத்துவிடக் ஜமா தொழுவத நாங்குகள் விலங்குகள் இருக்கிறது என்னுடைய வீடும் மசிதை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறது மசித்துக்கு அழைத்து செல்வதற்கு எனக்கு தனியான ஒரு வழிகாட்டியும் இல்ல இந்த கட்டத்திலாவது நான் வீட்டில் இருப்பதாக கருதல்லும் ரவியல்லவராக இருந்தால் அவருடைய பார்வை அத்தவராக இருந்தால் வீடு தூரத்தில் இருந்தது அது அவரை பள்ளிக்கு அழைத்து அவருக்குள் கூட கிடைக்கல இருந்தும் அதனால நாங்கள் கொள்கைகளை மிக ஆத் சாதாரணமாக கருதி இருக்கின்றோம் எந்த அளவுக்கு எங்களோட இறக்கம் அதற்கு நிகர் இல்ல قران ல கூர்கந்தான் அல்லாஹ் عزيز عليه ما انتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم عند رسول உங்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தா அவர்களை அழை टाங்கேலா عزيز عليه ما انتم உங்களுக்கு கஷ்டம் வந்தா நபி அவர்கள் அதன் மூலமா ரொம்ப வršப்படுவாங்க حريص عليكمங்களோட ரொம்ப ஆட்ட வெச்சிருக்காங்க بالمؤمنين رؤوف الرحيم அத마த்தமல்ல முமினான மனிதர்களுடன் இறக்கம் உள்ளவர்கள் ரொம்பவும் அன்பானவர்கள் அளவுக்கின்ற ஒரு தடவை அவருடைய சகாபாக்கள் திருடி விடுகின்ற கையை வெட்டும்படி உத்தரவிடுறாங்க அவருடைய கை வெட்டப்படுது நபி அவர்கள் அழுது விட்டாங்க நீங்க தான் அழுகுறிங்க சொன்னாங்க கையை வெட்டுறது இது என்னுடைய உத்தரவு அதை என்னால மன்னிக்கிறார் என்னுடைய உண்மத்தில் உள்ள கை வெட்டப்படுது அதை என்னால கொண்டு இருக்க அவர்களுக்கு எந்த சங்கடமும் இல்லாமல் வீட்டிலேயே தொடுகின்றார்களோ சில வாய்ப்பர்களை ஏதிகளை கொண்டு வர செய்து அவர்களுடைய வீடுகளை நெருப்பிட்டு சாதாரணமான விடியா நபியோர்கள் வேறு யாருக்கு இந்த மாதிரி பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி இருக்க மாட்டாங்க ஏன் ஜமாத்துரன் சொல்வது அவ்வளவு முக்கியம் மேலான பெரியாரளைய கனவான்களே சகோர்கள அதனால நாம் மசிதர்களுடன் இணைவோம் தள்ளிவாசலுடன் இணைவோம் கொஞ்சம் நேரத்தை கழிப்போம் வணக்கங்களில் ஈடுபடுவோம் கல்வியை கற்பதில் கற்றுக் கொடுப்பதில் அமர்ந்தோம் அதன் மூலம் நம்முடைய உள்ளத்திற்கு சாந்தி நம்முடைய உள்ளத்திற்கு அமைதி நம்முடைய உள்ளத்தில் நிம்மதி ஏற்படும் பயங்கரமான காலகட்டம் இந்த வெளியுள்ள அசுத்தங்கள் வெளியிலுள்ள அசோசைகள் இந்த சில்குகள் அவைகளிருந்து நாங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தோம் மசிதனும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாங்கரே சகோதர்களே அதனால இயன்ற அளவு ஏதாவது ஒரு நிர்பந்தம் வருது கடும் தேவை வருது இருந்த இடத்துல தொழுது கொண்டா பரவாயில்லை ஆனால் எடுத்தது கெல்லாம் அந்த இடங்களில் நாங்கள் மசிதரன் கலக்காம நாங்கள் தனித்தனியா தொழுதோம்ண்டா எத்தனை நன்மைகளில் இருந்து நாங்கள் தூரமாக்கப்பட்டு விடுவோம் மேலான பெரியார்களே சகோக்கரே அந்த அடிப்படையில மசித இணைவதற்கு நாங்கள் முயற்சி செய்வதோடு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் மோடி தெரியும் சமீப காலத்தில் எங்களோட நாட்டில் விலைவாசிகள் கூடிக்கொண்டே செல்கின்றது நல்ல வசதியானவங்களுக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லா ஆனால் மிடில் கிளாஸ் உள்ளவங்க நடுத்தரவாதிகள் அல்லது ஏழை மக்கள் பெரும் சிரமப்படுகின்றார்கள் அவர்கள் மாதத்துல சம்பாதிக்கிற அந்த வருமானம் பெரும் அவங்களோட உணவுக்கே போதாது அந்த அளவுக்கு விலைவாசி கூடுச்சு அதனால நாங்க பார்க்கலாம் முஸ்லிம்களுக்கு ஏதாவது பெரிய தேவை வந்து விட்டா விர வழி இல்ல உடனடியா அடகுக்களை போறாங்க நகைகளை ஈடு வைக்கிறாங்க நகைகள் அடகு இருக்காது இன்னும் பலர்கள் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் அவர்களுடைய உணவு விஷயங்கள் ஏன் வாடகை வீட்ட தங்கக்கூடியவர்கள் அவர்கள் படக்கூடிய பாடு பெரும் பாடாக ஆகிவிட்டது பார்க்கலாம் இலங்கையில் உள்ள பல ஊர்கள முக்கியமான மசிதா அழகிய கடன் என்ற அடிப்படையில் அவர்களை சேராங்க அந்த ஊரில் உள்ள தனவந்த அவர்களுடைய ஒரு வருஷத்தில் நிறைய உற்சாக மூட்டுதல்கள் இந்த அடிப்படையில் இந்த நிர்வாகிகள் முடிவு செய்திருக்கிறாங்க நாங்கள் ஒதுக்கிகத்தில் இங்கேயும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள் எங்களுடைய பல ஊர்களில் நடக்கின்றது இன்னும் அநேகமான ஊர்கள இந்த திட்டத்தை ஆரம்பித்த போக வேண்டிய தேவை வராது அடகு வைக்க இருக்கிற தேவை அவர்களுடைய கடும் தேவைகள் வந்தால் இணைந்து அவர்களுக்கு தேவையான கடனை ஒரு மூணு மாதம் பெற்றுக் கொள்ளலாம் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கும் உதவி செய்யும்படி நிர்வாகிகள் கேட்டுக் கொள்கின்றோம் மேலான பெரியாரே இந்த அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் பெற்றோர்களுடைய மனித பாகுடை மன்னிப்பாயாக முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாகுடை மன்னிப்பாயா உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையில வாழ்வதற்கு செய்வாயா முழு உலகளாவிய முஸ்லீம்களையும் உன்னுடைய வீட்டுடன் உன்னுடைய மசிதியுடன் இணைத்து விடுவாயாக அடிக்கடி உன்னுடைய பள்ளிவாசலுக்கு வந்து போகக்கூடிய நல்லடியார்களில் நம் அனைவர்களை சேர்த்துக் கொள்வாயாக நம் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜெனத்தில் சிலதோஷன் le surkate candleluaya ka amin amin ya rabbal alamin birahmatikar rahimin walhamdulillahirabbil alamin for more lectures visit esrfhub.com